யுணிவே பூ தவச்சி ையானதேவத்தையுடைய பரமானுர விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய இந்த சவணி இங்கல் முதற்கண்ணாங்க கூடியிருக்கக்கூடிய பக்தர்கள்ட்டும் ஒரு க்ஷமாபணம் சொல்லி ஆரம்பிக்கணும் எதிர்பார்க்காம இன்னைக்கு பழக்கத்தை விட பதினஞ்சு இருபது நிமிஷம் தாமதமாயிடுத்து நீ இதுக்கு வாய்தா வாங்குற போது முடிக்கிறதுக்கு தான் வாய்தா வாங்கினேன் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்தா வாங்கும்படியா அம்பாள் பண்ணிவிட்டா இன்னைக்கு அஞ்சு பேர் அஞ்சு காரியம் செய்யும்படியா தூண்டிவிடுற பிரம்மா இப்படி சிருஷ்டி பண்ற விஷ்ணுவா இருக்க குழுத இப்படி உலகத்தை ரட்சிக்கிற ருத்ரம் அந்த பிரபஞ்சத்தை முழுக்க மகாபிராலத்தில் இப்படி சம்மாரம் பண்ற என்று சொல்லவர் எப்படி பிர மறைச்சிருச்சு தானும் இருக்கக்கூடிய சொல்றதில்லாம அப்படின்னு மறைஞ்சு போய்டிவனா இருக்கக்கூடியவர் அந்த பிரம்மத்தை எப்படி உண்மையா இயங்கக்கூடிய சாதகர்களுக்கு காட்டி பெரிய அனுகிரகம் பிரம்மத்தை காட்டி கொடுக்கிறத விட பெரிய அனுகிரமே ஒன்றும் இருக்க முடியாது அதனால அனுகிரகம் காரியத்தை எப்படி பண்ற இந்த அஞ்சும் அம்பாளுடைய சங்கல்பத்தால் எப்படி நடக்கிறது என்பதை பார்த்து அந்த ஸ்லோகத்தோட ஆலம்பிய யோகோ புரு லசிக்கோ ஒரே ஒரு கஷணம் தான் ஒரே ஒரு க்ணம் தான் ஒரு கணையில் காரியங்களையும் அவ சங்கல்பத்தால் நடத்தியும்படியா தூண்டிவிடுற அஞ்சு பேரை வச்சிருந்த காரியத்தை செய்கிறாங்க நேற்றைய தினம் பூர்த்தி செய்தது அடுத்தாப்புல இருக்கக்கூடிய ஸ்லோகம் ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் ரொம்ப பேருக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் முன்னூறுத்தினுடைய பூஜையும் உன்னுடைய பூஜையிலேயே அடங்கியிருக்குமா முக்குலித்தம்ாமப்போது முகுலித்த கரோத்தம் சம கூட்டா தான் சிவசுக்கு மேல கிரீடத்துக்கு மேல கையை கூப்பி வச்சு அம்பாளுடைய சின்னத்துலாம் காத்துருக்கா அதனால போய் ஒரு குடும்பத்தை அச்சனம் பண்ணிட்டா ஒரு புஷ்பத்தை போட்டு முன்னூர்த்திகளுக்கு சேர்ந்து தான் ஜனிதானம் தலசிலே யோகோ யார் சரணத்தில் செய்யக்கூடிய பூஜை அவாளையும் பூஜை பண்ண மாதிரி யாரது அப்படிங்கிற அதாவது அம்பாளுடைய பெருமை விசேஷமா செல்வதற்காக ஏற்பட்ட இழுத்தம் சுந்தரவகிரி அதனால அம்பாளுடைய பூஜையில மீது தேவதைகளுடைய பூஜை எல்லாம் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா என்னங்களுக்கு நாம் புரிஞ்சுக்கணும் நிறுத்தி விடலாமா அம்பால் பூஜை ஆரம்பிக்கணுமா இல்ல சாலங்கிராம ஆராதனை பண்ணிட்டு இருக்கேன் அதை நிறுத்தி விட்டு அம்பாள் ஆராதனை ஆரம்பிக்கணுமா அப்படி சந்தேகமே வர வேண்டாம் எந்த பூஜை பண்ணிட்டு இருக்கோமோ அதை கண்டினியூ பண்ண வேண்டியதுதான் விஷயம் என்னன்னா எந்த ரூபத்திலேயே பகவான் ஆராதிச்சாலும் விஷ்ணுவாகவோ சிவனாகவோ பிள்ளையாராகவோ அம்பாளாகவோ எந்த ரூபத்தில் ஆராதிச்சாலும் அந்த ஒரே ஒரு ரூபத்துல ஒரே உபாசனையில தீவிரமா ஆழமா பக்தி பண்ணணும் ஏகபக்திங்கிறது ரொம்ப முக்கியம் அப்புறம் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் எனர்ஜி எல்லாம் செவரி போயிடப்படாது ஏகபக்தி ஒரே இடத்துல அம்பாள் உபாசிக்கிறது போராதோ ஒரு காரியத்துக்கு சந்தேகப்பட்டாலே அது அபசாரமா போயிடும் அம்பாளுக்கு அபசாரமா போயிடும் ஏதாவது ஒரு மார்க்கத்தை வெட்டியா பிடிச்சுக்கணும் கனவு கட்டக்கூடியவன் நாப்பது ஆழத்துல ஜலம் இருக்குன்னா டி சேர்ந்து ஒரே இடத்துல வெட்டினால்தான் ஜலம் வருமே தவிர பத்து இடங்கள்ல நாலு நாள் அடியா வெட்டினால்தான் என்ன ஆகும் பத்து குழியை தோண்ட எங்க அடிக்க விழுத்துதான் காகமா இருக்குமே தவிர ஒரு பொட்டு ஜலம் வராது நாற்பது அடி நான் விட்டு ஒரே இடத்துல விட்டுனீங்களா தானே முக்கிய angle அது மாதிரி all your efforts all your energies all your resources must be concentrated at one single point இது வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டா இருக்கட்டும் secular ஃபீல்டா இருக்கட்டும் எங்க இருந்தாலும் சரி if you want to be successful unless there is a concentration of energy and resource and time அது வந்து it is not going to yield you dividends இது நல்லா ಸ್ಪಷ್ಟமா தெரியிறது ભગવાન பார்க்கணும் நினைச்சோம் เอก பக்தி கோணம் ஒரு ஏதோ ஒரு ഇഷ്ട தீபம் அந்த ഇഷ്ടீயத்தை நல்லா பிடிச்சிட்டு தீவிரமா भजन பண்ணிறது அதுலயே எல்லாம் அடக்கமா இருக்கு அப்படி ஒரு மனோபாவமாக அப்படி வந்தாதான் எல்லா ரூபத்தையும் ஏதே தாவத்யம் மனச விஷ்வீட் நேஷாத்மாருபவனபுராதீஷமேவருபவனபுராதீஷம் ஆசிரையுரவருபவனபுராதீசமேவையே நாங்கள் பதிப்போம் அப்படின்னு எல்லத்தையும் ஒரு தீவிரத நாராயணனே நமக்கே பரவி வருவான் புகழ படிந்து ஏழோர் நிறைய அது தனி சப்ஜெக்ட் ஆஃப் ஸ்டடி ஏகாரம் எங்கெல்லாம் உபயோகப்படுத்திருக்கா எப்படி என்ன ரொம்ப ரசமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படி அனலைஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப ரசமா இருக்கும் அதனால அம்பாளை உபாசிக்கக் கொடுக்கும் அம்பாளுடைய ஆராதனத்துல சர்வதேவதா ஆராதனமும் அடங்கி இருக்கு அப்படிங்கிற அசைக்க முடியாத மகாவிஸ்வாஸ் அவனுக்கு வருணம் கேட்டிருக்காதான் இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்க அம்பாழ பரதேவா பரபிரமஸ்வியா பாக்ளோ சத்தியோ அல்வா அழுத்தப்பலோக நரிஞ்சி பஞ்சம் ரஜி ஹரிராப்னோதினோயாதிதன் வித்திரீ மகேந்திரீத மகாசங்கேஸ்மி சதி இந்த அடுத்த ஒரே தாற்பரியத்தோடறதுனால அந்த ரெண்டு ஸ்லோகத்தை சேர்ச்சு பார்த்துடுவோம் இது அடுத்த அடுத்த ஸ்லோகம் எப்போது பக அதுக்கு அடுத்த ஸ்லோகம் சுதாமப்பஸ்விய சுதாப்பாஸ்வா பிரதிபரா மருத்துணி விபத்தை விஸ்வே விபதமிய கவஹ நூலம் தவ ஜனிமா மகாசங்கார காலத்து அதாவது மகாசங்காரம் சம்ஹாரம் சொல்லபோது பிரபஞ்சம் முடிஞ்சு பிரபஞ்சத்துடைய ஆயுஷ்காலம் முடிஞ்சு பிரம்மாவளத்தில் போய் இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் வயமடைஞ்சு அழுத்த ஒரு கல்பம் வரக்கூடிய சமயத்தில் மறுபடியும் பிரம்மா இந்த பிரபஞ்சங்கள் எல்லாத்தையும் உலகங்கள் எல்லாம் உண்டு பண்ணறது அப்படி ஒரு லயம் அது பிரம்மாவுடைய ராத்திரி முழுதல பிரம்மாவளத்துல போய் இந்த உலகங்கள்லாம் வயமடைகிறது அவருடைய பதவ முழுத உலகத்தை சிருஷ்டி பண்ற அப்படி சொல்றேன் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணி இப்ப கலியுகத்தில் வருஷங்கள் மனுஷ கணக்கு வருஷங்கள் துவாபரகம் சொல்றபோது வருஷங்கள் துவாபரம் சந்திக்காலத்தையும் சேர்த்து பதினேழு லட்சம் இருபத்தி எட்டாயிரம் வருஷங்கள் இந்த நாலு யுகங்கள் சேர்ந்து ஒரு சைக்கிள் வந்துடுத்துனா அதுக்கு ஒரு சதுர்யுகம் ஒரு மகா யுகம் மொத்தம் நாற்பத்தி மூணு லட்சம் இருபதாயிரம் வருஷங்கள் மேத்தமேட்டிக்கல் இன்னக்கு ஏதாவது என்ன பண்றதுனா கவலைப்பட வேணா ஆத்துல போய் இந்த பேரம் ஞாபகம் கஷ்டப்பட வேலுமா ஒரு ஷார்ட் கட் வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு இங்கேயே வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு இப்ப இந்த ரேஷியோ எப்படி இருக்குன்னா ஒன் இஸ்டு டூ இஸ்டு த்ரீ இஸ்டு போர் அதான் ஒன்னு மொத்தமா சேத்திரம் இருபதாயிரம் வருஷங்கள் சேர்ந்து ஒரு சத்துரகத்துடைய காலம் மனுஷ கணக்குக்கு அந்த மாதிரி ஒரு ஆயிரம் சதுரங்கள் ஏற்படுற போது அதுதான் ஒரு கல்பம் பேர் அது பிரபஞ்சத்துடைய ஆயுஷ்காலம் தீர்மானம் இப்ப கண்ணால் பார்க்கக்கூடிய உலகத்துக்கு அதான் ஆயுஷ் காலம் அதாவது 432 கோடி வருஷங்கள் மனுஷ கணக்கில் 432 கோடி வருஷங்கள் இந்த கல்ப 14 மனுக்கள் கிரம அவ ஆட்சி புரிந்து வராள் சொல்ற இந்த முடிந்த உடனே இந்த கல்பம் ஆயிரம் சதுரிகங்கள் கொண்ட கல்பம் இன்னொரு வருஷங்கள் அது பிரம்மாவுக்கு ராத்திரியா இருக்கு அப்ப சிருஷ்டி கிடையாது இந்த உலகத்தை முழுக்க தன்னிடத்திலேயே வயமடைந்தபடிதான் செஞ்சு அவர் நிம்மதியாக தூங்குறார் அந்த ராத்திரியில சிருஷ்டிகளா இருக்கு பிரம்மாவுடைய ராத்திரியில அதுக்கு நைமித்திக பிரளயம் பேரு நைமித்திக பிரளயு ரோஹராத்திரி பட்சத்துக்கு ரொம்ப அழகாக சொல்லிட்டு கேட்டாருக்கம் சொன்னாலே ஒரு கர்மா காலத்தை பிரதானமாக கொண்டு இருக்கக்கூடிய அதுக்கு பேருந்தி செய்யது காணாமல் பேர் பிரம்மாவுடைய தீர்மானம் பேரு இது சமாரம் இந்த மாதிரி ஒரு நாள் நாலு மணி நேரம் நாட்கள் கொண்டது ஒரு வருஷம் காலம் அதுக்கு பிரம்மாவுடைய ஆயுஷ் காலத்துக்கு பரம் பேரு அதை விட லாங்கர் யாருக்கும் கிடையாது அதனால பரம் அப்படின்னு பேரு இந்த நூறு வருஷம் இப்படி சொல்லக்கூடிய கணக்கில் கணக்கு கொடுங்க அறுபத்தி கோடி வருஷங்கள் மல்டிப்டி பை அவ இருக்கு இப்ப மகாப்பிர காலத்துல பிரம்மா தேவர்கள் அழிஞ்சி போடுற சாதாரணமா இருக்கக்கூடிய பிரளயத்தில் உலகம் அழிகிறது இது வந்து மினியேச்சர் பிரளயம் அது ஒரு பெரிய பிரிகா பிரயம் அது மகாப்பிரம் இந்த மகாப்பிரய காலத்துல எல்லா தேவர்களும் அழிஞ்சு போயறார்கள் இந்த ஸ்லோகத்துல சொல்ற விருஞ்சு பஞ்சத்துவம் ரஜதி ஆச்சாரியாருடைய ஸ்ரோத்திரம் ஆத்யாரிய ஒரு பெருமைனா அவர் விஷயத்தை சொல்றது மாத்திரம் இல்ல இந்த கவி ரொம்ப அழகா நமக்கு பாஷையும் அழகா சொல்லிக் கொடுப்பார் காமனா ஒரே ஒரு விஷயம் இருக்கு அதுக்கு எத்தனை உபயோகி பஞ்சத்தான திருப்பி அந்த வார்த்தையை திருப்பி சொல்ல ஸ்லோகத்தை சொல்வதே அர்த்தம் பண்ணிக்கா நீங்க இருக்கக்கூடிய சொல்றது மிருத்யுவும் அழிஞ்சு இருக்கக்கூடிய தெரியாமல் மகாப்பிரயத்தில் அழிஞ்சு பஜதி விநாசம் கீனாசோ பஜதி தனதோ யாதி நிதனம் மிருத்ய எப்படி அழியலாங்கிறதுக்கு கடோபுருஷத்துக்கு ரொம்ப ஒரு துஷ்டாந்த இருக்கு மிருத்யுவ ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலா வச்சிருந்து நாம மாத்திரம் புழைச்சிட போறோம் பாக்கி எல்லாரையும் நம்மளை இவ்வளவு நிகழம் பண்றான் சுவாமி நாம புழைச்சிட போறோம் நினைக்கிற போது எல்லாரையும் சங்காரம் பண்ணுவே சேர்த்து கபலீகரணம் பண்ணா எலையை போட்டு பிரமாதமா விருந்து நல்ல பசி உட்கார் சுட சுட சாதத்தை போட்டு சாம்பார சுடா கொண்டு விட்ட உடனே குளம் கட்டினா வயிற்று கட்டினுன்னா ஒரு கை பார்த்துக்கிட்டான் சாம்பாரை அப்புறம் ரசம் அளவுல நல்லா இருக்கு பாயசம் வரும்போது வயசில் இடமே இல்லை ஆனால் பாயசம் எல்லாத்தையும் கூட தூக்கிடிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கு சாப்பிடாம பண்ணுறதுக்கு மனசு இல்லை என்ன பண்றது உள்ள இறங்கணும் அது அது சாம்பார் போட்டு நன்னா ஒப்பி ஆச்சுனாக்க அப்புறம் எங்க உள்ள இறங்குறது இடமில்ல இருந்தாலும் ஊரு தான் இருந்தா கொண்டான் நல்ல ஆந்திர ஆலக்காய் காலம் மேலட்டு ஜம்முன்னு ஊருகாய கொண்டு போட்டா அந்த ஊருகாய் காலத்துல உள்ள ஒரு ரெண்டு மூணு கரண்டி பாயசம் உள்ள போடுத்து அப்படி அப்புறம் பசு தயிர் கட்டி தயிரா இருக்கு தயிர விட்டா அந்த ஊருகாய் வச்சுட்டே சாப்பிட்டு முருகாய் எல்லாத்தையும் வச்சுட்டு போட்டுன்னு சாப்பிடுவான் அந்த ஊருகா துன்பம் இருக்கா தானு இருக்க அது நினைக்குமா நம்மளை வச்சுன்னா எல்லாத்தையும் சாப்பிட்டான் தான மாத்தமே இந்த கடைசியில ஒதுக்கிவிட்டு எழுந்துட்டு போலான்னு அவன் ரொம்ப ரசிகம் இந்த விழுது காலமா இருக்கக்கூடிய விழுதெல்லாம் காலத்துக்கும் அடிச்சிடும் சரியா சாப்பிட முடியும் தனியாக சாப்பிட முடியாது அந்த விழுந்து சாப்பிட முடியாது விழுது காலி பண்ணிவிட்டு ஒட்டை தொலை சாப்பிட அந்த துண்டை மாத்திரம் அது அந்த விழுது சம்பந்தத்தால கொஞ்சம் காலம் ஏழு ஆனா ரொம்ப ரசமா இருக்கக்கூடிய காலமா அது ஒரே உச்சியை பிடிக்க முடியாத காலமா இல்ல அந்த தான கடைசியில எல்லாத்தையும் சாப்பிட்டு குடிச்சோம் ஒரு டேங்குக்காக அந்த தானிய போட்டு இருக்கிறது ஊர்காயத்து பாக்கி எல்லாரையும் சஞ்சாரம் பண்ற கடைசியில மருத்துவ சேர்த்து வாயு போட்டு உபேபனா மிருத்து அப்படின்னு கடவுள மந்திரம் பிராமணு போதனத்தை பொங்கலை போல உபதேசம் அந்த குபேரம் அவன் அழிஞ்சிதனம் ி மாரத்தை இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் மாத்திரம் அழியாம சாஸ்திரமா இருக்க மகாசங்காரேஸ்மின்பதி ஒரேட்ரிக் ியாபதம் விகரதி சதி தொதி கடைசியில மிச்சமா இருக்கக்கூடிய யாரு பரமேஸ்வரன் அறம் அந்த அறம் தான் மிச்சமா இருக்கா அம்பாளுடைய பர்தா அதனால அவன் குழைச்சு போறான் அம்பாளுக்கு பெருமை கொடுத்து அவளுடைய சௌமங்கல்ல பலத்தால் அவன் பழைச்சிருக்கான்னு சொல்றாரு தொத்தொடி உன் பர்தாவா இருக்கான் அப்படிங்கிற அதே சமயத்தில் அவன் பெயரையும் சொல்லணும் அந்த பெயரை சொல்லாமல் சொல்லிவிட்டார் விகரதி அப்படின்னு ஹ ஹரசத்தை அதுக்குள்ள அந்த வரம்புக்குள்ளேயே வச்சுக்கிட்டா ஆச்சாரிய ரொம்ப சோழ் விளையாட்டு நடக்க முடியும் அதுவும் ஷ்பதி சாதாரணமா ஏதோ ஒரு பாட்டுல கடைசி வார்த்தையே வச்சிருந்து அடுத்த பாட்டு முதல் வார்த்தை ஆரம்பிக்கிறது அபிலாபிதான் பிரசித்தமா நமக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு பாட்டு பெரிய விஷயம் நினைக்கிறோம் ஒரு ஸ்லோகத்துக்குள்ளேயே ஒவ்வொரு பதத்தையும் அந்தாதியாக ஒரு வார்த்தை முடியக்கூடிய அக்ஷரத்திலிருந்து அடுத்த வாரம் ஆரம்பம் ஒரு ஸ்லோகத்துக்குள்ளேயே இந்த மாதிரி பல சைக்கிள்ஸ் அந்தாதி சைக்கிள் பண்ணிருக்க ஆச்சாரியா भवति, அந்த பெரிய விஷயம் நிறைய சொல்லு போனோம் அதுக்கு ஷட்பதி ஏழே ஸ்லோகங்கள் ரொம்ப ரொம்ப ரசமான விஷயம் கடைசியில பரம சாரமா ஷட்பதம்னா தேறுால் ஷ்பதம் வேறு ஷட்பதினாலி இந்த ஆறு வார்த்தைகள் இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஆறு நாமாக்கள் ஆறு வார்த்தைகள் என் வாக்களை எப்போதும் இருக்கணும்னு பிரார்த்திக்கிறார் நாராயண கருணாமயி தாவகரணு பரம கருணாமூர்த்தியான நாராயணா உன்னுடைய பண்றேன் இது வந்து ஸ்ரீமன் நாராயண சரணும் சரணம் பிரபந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ரகசியத்திரயம் ஒண்ணும் ரகசியத்திரையம்னா முதல்ல அஷ்டாட்சரம் இது துவயம்னு பேரு அப்புறம் சரணோகம் அஷ்டாட்சர மகாமந்திரம் துவயம் பெரிய கலட்ச ரகசியத்ய சாரம் கிரந்தங்கள்லாம் சம்பிரதாய கிரந்தங்கள்லாம் உள்ளு அந்த தயவந்தத்துடைய சாரத்தை வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சொன்ன துயத்துடைய சாரத்தை பகவத் பாதா சொல்றீங்க நாராயண கருணாமய சரணம் மா சௌக்கியமா சுஸ்தமா சாஷ்வதமா இருக்க அப்படின்னா எல்லா ஆச்சாரியும் ரொம்ப பெரியவா பரமேஸ்வரர் அவதாரம் எல்லாம் ஒத்துவமான நாராயணனே அழிஞ்சு போய்ட்டு எழுதிருக்கேன் எப்படி ஒத்துக்கிறது ஹரிக்காரே அப்படி ஆச்சாரியா சொன்னார் அவரை போல ஒரு ஹரிபக்தர் உண்டா ஹரிபக்தர் ஹரபக்தர் எல்லாரத்தையும் சேர்ந்த வாழ்க்கை இருந்தது பஜகோவிந்தவர் என்ன தாற்ப்டர் ஸ்லோகம் அப்பதான் புரியும் ஹரிதாப்னது எந்த காண்டாக்ட புரிஞ்சுக்கணும் அப்பதான் புரியும் ஒரே லாஸ்க்கு மேல லாஸா போயிட்டு இருக்கு சமாளிக்க முடியல கேஷ் லாஸ் கேஷ் லாஸ்னாக்க வாஸ்தவனாலே ஒண்ணு கேபிட்டலே இருபதாயிரம் இருக்கு அது ஒண்ணும் பண்ண முடியும் இருக்குல்ல கம்பெனி லூஸ் இன்ட்ரோஷனா இருக்குங்கிற போதே என்ன பண்ணுவான் கத்திகாரனா இருக்கக்கூடிய எம்ளாயி அவன் உள்ள இருக்கானு தெரியுமா வெளியில் இந்தியாவில் ட்ரை பண்ணி வேற கம்பெனியில போய் இவருடைய ப்ரொபஷனல் குவாலிபேஷன் வச்சு போய் சேர்ந்துட்டான் செல்வேர் மாதிரி சேர்ந்துட்டான் அவன் வெளியில் போய் வேற சேர கூட இல்ல அது மாதிரி இருக்கு ரெண்டும் கட்டாம் வயசு வழிட்டும்ப்டம் எம்மளம்ம கடைசியில் ரொம்ப ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஜாஸ்தியா போன உடனே அவன் கிரெடிட் சார் எத்தனை நாளைக்கு பார்த்துட்டு இருப்பான் எல்லாமே சேர்ந்து கோர்ட்டு மூவ் பண்ணிவிட்டான் கடைசியில் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு சொல்லி கம்பெனிஷன் சொல்லிவிட்டான் அது அபிஷியல் லிக்யூடேஷன் அபிஷியல் ரிக்யூட்டர் அப்பாயின் பண்ண உடனே அப்புறம் பாக்கி இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு அங்க பல வேலை இல்லை ஏன்னா ப்ரொடக்ஷனே இல்ல ஏன்னா மார்க்கெட் பண்ண முடியல சும்மா ப்ரொடக்ஷன் பண்ணி அது வேற வேற பில் பண்ணி இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் வேற ஆட் பண்ணமா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் முடியாச்சு அட்வர்டைஸ்மெண்ட் நேஷனல் பிரஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாச்சு வேலிஸ் கண்டிஷன் பிளான் மிஷினரி அவைலபிள் இட் சோ மச் டிஸ்கிரிப்ஷன் உடனே ஆகக்கூடிய விஷயம் பல கோடிக்கணக்கான அது ஒண்ணுமே சாதாரண ஒரு ஊரில் டிஸ்போசா பண்ணணும்னா உடனே பண்ண முடியறது இல்ல பெரிய ஃபேக்டரி டிஸ்போசோ பண்றதுன்னா அவ்வளவு சுலமா பண்ணக்கூடியதில்லை ஒரு லாங் டர்ன் அவுட் ப்ராசஸா இருக்கு சரி அதுக்கு டெண்டர்ஸ் எல்லாம் வரணும் அதுக்குள்ள ப்ரொடக்ஷன் எடுத்தியாச்சும் ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு வேலை இல்ல அதே மாதிரி மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு வேலையில ப்ராடக்ட் ப்ரொடக்சனே இல்ல ப்ராடக்டே இல்ல மார்க்கெட் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு வேலையில மார்க்கெட் பண்ணுறது ப்ராடக்ட் இல்லைன்னா அடசிங் மேனேஜருக்கு என்ன வேலை சொல்லுங்க பப்ளிசிட்டி எக்ஸிகூட்டிக்கும் வேலை இல்ல பைனான்ஸ் மேனேஜருக்கு ஒரே ஒரு வேலைதான் அது கொஞ்ச நாளைக்கு ஒரே ஏரியா கடிச்சிட்டு பாத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் வாய்தா வாங்கணும் நாலு மாசம் கொடுக்குறேன் அதுக்குள்ளது வாங்கிட்டு போயிடுவா இந்த கம்பெனியை வாங்கி விடுவா எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுவோம் பதில் சொல்றது வாய்தா வாங்குறது அவங்க பைனான்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஒரேஸ் இருக்கு கடைசி மாத்திரம் வேலை இருக்கு என்ன அவருக்கு மா மாட்டும்புறது பழைய காலத்தில் the world is like a company in liquidation pralaya kalam nu sonna ke it is something like a company in liquidation appa liquidated othirukku dhaan vera சங்கதாரியா இருக்கூடிய நாராயணனுக்கு இல்லாமல் போயிடுறாரு நாராயணனை சொல்லல நாராயணன் செய்யக்கூடிய வேலைக்கு இல்லாமல் போயிடுது உலகத்தை பழைய காலத்துல உலகமே உள்ள அடங்கி பெறப்படுதுக்கு மசாரேஸ் விஹரதிசித்பிசாரி ஐதியாவசக்கூடிய ஒரு அடுத்தாஸ்விய பிரிஜஜராமத்துகரிணீன் விபே விதிஷத்தமாவிஷத கராளம் யேலம் கபலித்தவ காலகலன என்ன ஆச்சரியமா இருக்கு தேவர்கள் எல்லாம் அமிர்தத்தை பானம் பண்ண கஷீராபதி மதன காலத்துல அமிர்தம் வந்தது அமிர்தத்தை பானம் பண்ண தேவர்கள் எல்லாம் அவ இருக்கக்கூடு சோடு தெரியாமல் மகாபிரசத்துல அவளும் மண்ணோட மண்ணா மக்கி போயிடல ஆனா மேஸ்வரம் பண்றாரு அமலத்தை எல்லாம் அழிஞ்சு போறாங்க அமுதத்தை அழிஞ்சு சொன்னி அமிர்தமானது அமரத்தி செஞ்சுவா தேவர்களுக்கு அமரர்கள் அமரர்கள்னா இன்மார்டல் மூணு விஷயங்களை அந்த அமிர்தமானது போக்கி வைக்கிறது விரோதிகள்டே ஏற்படக்கூடிய போக்கி வைக்கிறது ஜரா வார்த்தைக்கு முதுமை கிடையாது எப்போதுமே வயசு பிராயம் தேவர்களுக்கு மிருத்துவனியும் போக்குவிக்க பிரதிபய ஜா அப்படி அந்த அமிர்தத்தை பானம் பண்ணப்புறம் கூட விபத்தியாத்தியா திவிசதா விவீன பிரம்மா சதமகம் சொல்லக்கூடியவர் நூறு அஷ்மேதம் பண்ணி அந்த பதவி அடைஞ்சிருக்கக்கூடிய இந்திரன் இப்படி இந்திரன் பிரம்மா முதலிய தேவர்கள் எல்லாம் கடைசியில அழிஞ்சு பெறுற விஸ்வே விதிசதமகாத்யாகா திவிசதா எப்படி அமலர்களா இருக்கக்கூடியவா அழிவா அப்படின்னு கேட்டா அவ அமலர்கள் இம்மார்டாலிட்டியை அப்சல்யூட் இம்மார்டாலிட்டியை அவள் நீண்ட காலம் இருக்கிறதுனால அவளுக்கு அமலர்கள் பேர் சொன்னான் இதுக்கு ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்றேன் எல்லாத்துக்கும் ஒரு திருஷ்டாந்தம் சொன்னாதான் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இந்த பர்டிகுலர் கான்டெக்ட் சாதாரணமா உபநயன பத்திரிகை குமாரம் பிரம்மோபதேசம் செய்திப்பதாக பாண்டிகிரி பத்திரிகை போடுறோம் சிரஞ்சீவி அப்படின்னு பிள்ளைய போடுறது வழக்கம் சிரஞ்சீவின் ரொம்ப நாள் இருக்கக்கூடும் சில ரொம்ப நாள் அர்த்தம் ரொம்ப நாள் ஜீவிச்சிருக்கக்கூடியவன் சிரஞ்சீவி சிரஞ்சீவின்னு போட்டதுனால மார்க்கண்டிகளை போல சிரஞ்சீவியா நம்ம இருக்க போறான்னு எல்லாருக்கும் தெரியும் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஒரு ஆபத்து வந்து நாம பார்க்கப்படாது இது யூனிவர்சலா உலகத்தில் எந்த அப்பா எடுத்து இருக்கிற போது நாம வேண்டுமே அவஸ்தை வரப்படாது அதனால தான் While we keep it, we will tell you, Palashruti asha dhuta, Ramayanathya Mrityu varavarikuma Mrityu, while can't be in the Mrityu varavaru It is as much a part of life as living is That's why Mrityu varavaru But it must come at the appropriate time It must not strike the younger generation Leaving the older generation to nurse sorrow which cannot be repaired That's why Mrityu varavaru I will tell you that, Nacasmavriddhavalanam வயசுல பெரிவாள்னா குழந்தைகளுக்கு பிரேத சம்ஸ்காரம் பண்ணாலும் கிடையாது அந்தம சஸ்காரம் பண்ணாலும் கிடையாது அதுதான் ஐடியலா இருக்கக்கூடிய ராஜ்யத்துல அப்படிதான் இருக்கணும் குழந்தைகளுக்கு அகாலமுட்சி வந்து பெரியவா பார்க்கப்படியா இருக்கக்கூடாது பீஷ்மரும் மகாபாரதத்துல போய் சொன்ன கிராமத்தில் எந்த ஊர்ல பெரிய குழந்தைகளுக்கு காயத்ரி எங்க ஜெபம் பண்றோம் குழந்தையா இருக்கிறவன் போகமாட்டான் சின்ன வயசுல இருக்கிறவன் அபமிருச்சு தோஷத்தை அடைய மாட்டான் காயத்ரி ஜிபம் பண்ணக்கூடிய இடத்துல அப்படின்னு அதனால ஒவ்வொரு அப்பாவும் நம்ம குழந்தைகள் அப்படின்னு அப்படிதான் அந்த நம்பிக்கை சின்னவாட ரொம்ப அபிஷியல் ஏதோ நமக்கு பொற்றோட புத்தத்தோட கிடைச்சிடும் அவர் மிச்சம் அவருக்கு போய் இந்த அமௌண்ட் ஏதாவது போய் சேரட்டும்னு அவளுக்கு இருக்கக்கூடிய அசுக்கு நாமினியா போடுறா நாமினியா போடுற பின்னாடி இருக்கணும் அப்படின்னு சாதாரணமா ஒரே ஒரு கேஸில் தான் வயசுல தெரிவாளா இருந்தாலும் அவ சர்வை பண்ணி நாம மின்னாடி போயணும்னு நினைக்கிறது சுபாசனிகள் மாத்திரம் சில சமயத்தோட நினைப்பா பொட்டோட புஷ்பத்தோட சமநிலையத்தோடு போகணும்னு மாத்திரம் நினைப்பாளே இதுவரை பாக்கி எல்லா கேசத்திலயும் பார்த்தீங்கன்னா சின்னவா இருந்து பெரிவா போனது அதுதான் முறை பெரிய வயசு இருந்து சின்ன வயசு போறத பாக்க முடியாது அதனால நம்ம புருத்தல தான் நம்ம வாழ்நாள் இல்ல இந்த குழந்தைக்கி மரணம் வந்து நாம பாக்க போறது இல்லேனோ அந்த என்னத்துல தான் அந்த அஸ்பிரேஷனல தான் குழந்தை चिरंजीवी அப்படினு சொல்றோம் சோ चिरंजीவினா இட்ஸ் रिलेटिवली இம்மாட் रिलेटिवली யூ வில் ஸ்நாட் ஃபேஸ் दट இன் யுவர் லைஃப் டைம் அவ்ளோதான் யூ வில் ஃபேஸ் दट இன் ஹிஸ் லைஃப் டைம் நாட் இன் யுவர் லைஃப் டைம் அதான் அது தட் ஆல்சோ अगेन इट्स ओनली अ ப்ரைஸ் மிஷ் இட் இஸ் நாட் கேரண்டிதான் ஒவ்வொரு அப்பா அம்மாவும் நினைப்பார் அந்த மாதிரி ரிலேட்டிவ் இம்மார்டாலிட்டி தான் தேவர்களுக்கு நம்ம பார்க்கிற போது ரொம்ப நாள் இருக்கிறதுனால தான் அவளுக்கு அமர்தி பேரு மகாபிளையம் போது அவளும் மண்ணோட மண் போக வேண்டியது அமிர்தத்தபான மண்ணா அவ ஐந்து பேர் மகாபிரளய காலத்துல ஆனா பரமேஸ்வரன் அவர் விஷத்திலேயே கபலீகரணம் பண்ண விஷத்தை கபலீகரணம் பண்ண பரமேஸ்வரன் மாத்திரம் மகாபிரளயத்துல கூட சௌக்கியமா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருன்னா மிருத்யுஞ்சயனா இருக்காருன்னா அதுக்கு காரணம் என்னமா உன் காதல் நீ அணிந்திருக்க கூடிய தாடங்கத்துணி பெருமிதானே நசம்போதன் தவஜனி தாடங்கமகிமா அம்பாள் காதல போட்டு இருக்கக்கூடிய தாட்டங்கமானது ஸ்ரீசக்கரஸ்வரூபம்னு தெரியவாள் சென்றுவாள் அந்த ஸ்ரீசக்கரஸ்வரூபமா இருக்கக்கூடிய தாக்கத்திலேயே பரமேஸ்வரனுடைய ஆயுஷன் கட்டியா பிடிச்சு வச்சுருக்கான் அதாவது மாங்கல்யாபரணங்கள்னு அஞ்சு விதமான ஆபரணங்கள் மாங்கல்யாபரணங்கள்னு செல்லுவான் பழைய காலத்தில் பவுன் மதுவா இருந்த காலத்தில் மாங்கல்யாபரணங்கள்னு ஒரு கேட்டகரி சாமானிய ஆபரணங்கள்னு ஒரு கேட்டகரி விசேஷாபரணங்கள்னு ஒரு கேட்டகரி இந்த விசேஷாபரணம் ஏதோ காசி மாலை அப்படி வயிறு அப்படி எல்லாம் வச்சிருந்திருப்பான் அதெல்லாம் கொண்டியம் ஏதாவது மாமாங்கத்துக்கு ஒரு முறை பெரிய உள்ள போட்டியிலேருந்து கடங்காட்டமா இருக்கக்கூடிய போட்டியிலேருந்து வரும் அதை எடுத்து தரிசி அப்புறம் அப்புறம் இன்னொரு பத்து பார்க்க முடியாது அப்படி இருக்கும் அது விதேஷாபரணங்கள்னு மென் ஃபார் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பெஷல் அகேஷன்ஸ் அது மாதிரிதான் அது வந்து விசேஷ ஆபரணங்கள் ட தெரிய மாட்டேங்கிறது கம்பெனியில தேவை செய்யறோம் ஆனா இதெல்லாம் கூட புரியுமா சந்தேகப்படும் இண்டஸ்ட்ரி எல்லாமே ரொம்ப ஒரே ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி அதுவும் ஏதோ கொஞ்சம் பஸ் ஸ்டாகவும் ஷூடா தெரியல ஒன்னும் தெரியல ஏதோ பயோடெக் வேற ஏதோ ஒன்னும் சொல்லு எனக்கு எதுலையுமே சம்பந்தம் இல்லாம ஏதாவது வேலைக்கு பார்த்து நோக்கா இருக்கு அந்த மாதிரி மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரியா இன்வென்டரி கன்செப்ட் எல்லாம் அப்பதான் புரியும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னை ஒரு நாளைக்கு உபயோர்த்திஷ ஆபரணங்கள் சாமானிய ஆபரணங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏதோ ஒரு ஒரு ஜோடிக்கு ரெண்டு ஜோடியா அவர் போடுகிறது ஒரு வடத்துக்கு ரெண்டு வடமா சென்று போடுகிறது அது சாதாரணமா எப்போதும் செலுத்தியே இருக்குன்னு சொல்ல முடியாது எப்போதும் உள்ள இருக்கும் சொல்ல முடியாது இட் இன் பிட்வீன் இந்த மாங்கல்ய ஆபரணங்கள் எப்போது ஷேரத்தில் இருக்கிறோம் எக்காரணத்துக்கு எந்த காலத்திலையும் கயட்டக்கூடாத ஆபரணங்கள் காலில் இருக்கக்கூடிய தோடு மூக்கில் இருக்கக்கூடிய மூக்குத்தி கழுத்தில் இருக்கக்கூடிய தாலி கையில் இருக்கக்கூடிய வலை காலில் இருக்கக்கூடிய மெட்டி இந்த அஞ்சு மாங்கல்யசூச்சிகமானது ஒவ்வொரு அத்தையோ சுவாசனியா கதாசிதான் கர்ணபூஷனம் இத்தியா அப்படின்னு வியாக்கியம் பண்ணிட்டார் எந்த சுவாசனியும் எக்காரணத்தை கொண்டும் காதல் இருக்கக்கூடிய விட கயட்டப்படாது அம்பாளுடைய அது பரமேஸ்வரனுக்கே ஆபத்துவராகபடி ரட்சிச்சு கொடுக்கக்கூடிய பெரிய சௌமநிலத்துக்கு லட்சணமா இருக்கிறதுனால தான் தோலை கயட்டாமல் இருக்கணும்னு வியாக்கியான ஸ்பஷ்டமா தோடு எண்ணெய் இறங்குட்டா என்ன பண்றது அப்படின்னு கவலைப்பட்டது ஒரு மாத்து தோடு போட்டுக்கிறது செலவு தோடு போட்டுக்கிறது வசதி இருந்தால் நிச்சயமா ஒரு மாத்து தோடு போட்டு வசதி இருக்கும் இமிடேஷனால கவலை போயிடலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வசுவாவது காலையில் போட்டு மொத்தத்தில் மூலிகாதா இருக்கப்படாது மூலிக்காதா இருக்கப்படாது மூலி நெத்தியா இருக்கக்கூடாது இதெல்லாம் பிராச்சீனமான சம்பிரதாயம் அதனால்தான் ஸ்நானம் முன்னாடி மஞ்சள் தேய்ச்சி என்று அது உடம்புக்கும் தேர்ச்சி ஒரு கணகாலம் கூட நெத்தியில் ஒண்ணு இல்லாமல் இருக்கப்படாது புருஷாளுக்கும் ரொம்ப விசேஷமாகவேண்டும் அதெல்லாம் எப்போதும் இப்ப ஸ்திரீகளாவது ஓரளவுக்கு ிருக்கான் புருஷ்ட்ட அந்த புன்றமானது அடியோட ரிசப்டர்வங்கல் நினைச்சு அழகாட்டும் அதுதான் வேறு வேலை ஐந்து போன சமாச்சாரம் வேலை நீ மெனக்கெட்டு கட்சி பெடுத்து அதுக்காக அப்புறமா போய் இறங்குவானே என்ன பயப்படுவானே நம்ம தர்மத்தை அனுஷ்டிக்கிறது நீங்க பல இடத்துல அந்த நமாஷ டைம்ம எங்க இருந்தாலும் ரயில்வே கம்பார்ட்மெண்ட்ல இருந்தாலும் ஏர்போர்ட்ல இருந்தாலும் அவன் மாட்டில் ஒரு பாயம் போட்டுப்போம் மெக்கா எங்க இருக்கோன்னு நினைச்சுன்னா அவன் மாட்டில் ஒரு நமாஷோ ஆரம்பிச்சிருவான் சீ கிட்டத்தட்ட ரொம்ப பேர் இன்னமும் அவளுக்கு அந்த கிளேசத்தை வச்சிருந்துருக்கா அவள் அந்த சிக்கி எவ்வளவு அவர் கை இருக்கக்கூடிய கங்கானு சொல்லக்கூடிய பாக்குறோம் அண்டி ஒரு ரெண்டு மணி நேரம் லேட் ஆயிடுச்சு அம்மாவாசை இன்னைக்கு நயசான்திரி மாமா இல்ல தெரியும் அந்த அம்மா பூர்வ சுபாசனி வயசு இருக்கும் அமாவாசைக்கு வாங்கி டிவன் சாப்பிடணும் இந்த பெரிய தலைமுறைகத்துக்கு ஒன்றுமே இல்லை நெத்தி சொல்றது குழந்தைகள் நினைச்சுக்கூடிய குழந்தைகள் கூட நம்ம குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே சொல்லு போய சொல்ல வயசு சின்ன வயசுல அப்பா நினைக்கக்கூடிய ஒற்றின் இருக்கிறது இருபது வயசு ஒற்றின் இருக்கிறது சொல்ல முடியும் ாலும்பரணத்தை தூக்கி கொடுப்பது என்ன பண்றது கட்டிவிட்டார் அமங்கலம் ஏற்படுமோ கவலைப்பட இருக்கிறதுக்கு ஒரு எணங்கள் இருந்தாலும் இருக்க மாட்டா சுபாசினிகள் இந்த ஆபரணங்களையும் அந்த கோப கிரகத்தில் எந்தோ மறுபடியும் போட்டுக்க முடியாமல் போயிடுச்சு இதை வேதம் சொல்லித்து பரமேஸ்வரன ஸ்தோத்திரம் என்பதற்காக ஏற்பட்ட ஸ்ரீருந்திர வேதம் சொல்லித்து பரமேஸ்வரா நீ வைத்தியநாதன் சென்றிருக்கே உலகத்துக்கு முழுக்க நீ வைத்தியனா உனக்கு யாரு மருந்து தெரியுமா உலகத்துக்கு முழுக்க ஒருவள் மருந்தாளுக்காள் அவள் தான் உனக்கு மருந்து அவள் அம்பாள் சாதாரணமாக மருந்து இல்ல உயிர் வாழ்வதற்கே காரணமா இருக்கக்கூடிய மருந்து லைஃப் சேவிங் லைன் உயிர் வாழறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய மருந்து அவளால் தான் நீ வாழற ரொம்ப ஸ்பஷ்டமா வேதம் சொல்லிவிடுத்து அதனால்தான் நசந்தோகோ தன்மூலம் தவஜனி தாட்டங்க மகிமான ஆச்சாரிய இப்படி அம்பாளுடைய சௌபாகியத்தையும் சௌமங்கலத்துடைய பிரதம எடுத்து சொல்லக்கூடியதாக ரெண்டு ஸ் குஞ்சோகத்துலாபதி ஒன் பர்தாவா இருக்கிறதுனால பரமேஸ்வரன் சஞ்சாரம் இங்கேயும் தவஜனனி தாடங்க வயுமான ஒன் கால்ந்து போட்டு இருக்கக்கூடிய தாட்டங்கத்து வலிமையினால பரமேஸ்வரன் மகாபிர காவல்தியும் சொஸ்தமா இருக்காரு இந்த ரெண்டு ஸ்லோகத்துக்கு நடுவே ஒரு ஸ்லோகம் அது நேற்றுக்கு சொன்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்ன பவானி டம்னு ஒருத்தன் செதுட்டான்னா அந்த சமயத்தையே தன் சாஹித்தியத்தையே கொடுத்துறாள் பா அப்படின்னு நேற்றைய தினம் பார்த்தோம் யாராலும் போய் ட்ரை பண்ணி பார்த்தாலும் தெரியாது ஆத்துல போறதுக்கு முன்னாடியே பவானித்துவம் அப்படின்னு ஆயிரம் ரூபாய் சொல்லலாம் ஏன்னா போகிறதுக்குள்ள பவானித்துவம் சொல்றது எத்தனை ஆயிரம் பவானித் பவானித்தம் பகவானித்து ஒரு ஆயிரம் ரூபாய் சொல்லலாம் பத்து நிமிஷத்துல சொல்லிவிடா ஆத்துக்கு போறதுக்குள்ள செடுவிடலாம் ஒரு முறை இல்ல ஆயிரம் முறை செடுவிட்டேனே சாகிச்சம் ஒன்னு வந்ததாக தெரியல அந்த நேற்றுக்கு எப்படி இருந்தேனோ அப்படிதான் இருக்கேன் பிறந்த எப்படி இருக்கேனோ அப்படிதான் இருக்கேன் ஒன்னு இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்னு தெரியலையே அப்படின்னா ஆச்சார் ஒரு பொடி வச்சிருக்கேன் ஸ்லோகத்தை கசயத்தி பவானித்துவம் இது யா அவன் ரொம்ப திருஷ்டி தாசனா இருக்க கூடா சத்த செலுத்தனும் பிரார்த்திக்க நினைச்சது மாத்திரம் இல்லை அப்படி நினை பிரார்த்திக்கிறதுக்கு முன்னாடியே இவன் ஏற்கனவே தாசிய பாவத்து லட்சத்து முழுக்க மனசால அங்கீகரித்து விட்டான் அப்படி இருக்கக்கூடியவனுக்குதான் ஆனா அந்த மாதிரி சுகத்தம் எல்லாருக்கும் இருக்கு சொல்ல முடியலையே இப்ப என்ன பண்றது பகவான பஜிக்கிறதுக்கு பல மார்க்கல ரொம்ப சுலபமா ஒரு மார்க்கத்தை அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண அர்ஜுனா நீ எனக்கா ஒண்ணு பெருசா உண்சிக்கம் ஒரு பழம் ஒரு உதணி தீர்த்தம் ஏதாவது ஒண்ணு கொடுத்தா போற பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரகச்சதி ததகம் பக்தி பருத்தம் அஷ்ணாமி பிரகதாத்மனா ஒரு இலையை கொடுத்து சாகதாகத்தை கொடுத்து பகவான அப்படியே அடிமையாட்டமா பண்ணுட்டாள் திரௌபதி ஒரு புஷ்பத்தை சமர்ப்பணம் பண்ணி அந்த தாமரைக்காக பகவான் ஓடி வரும்படியா செஞ்சு விட்டான் கஜேந்திரன் ஒரு பழத்தை கொடுத்து சுவாமி தன் ஆசிரமத்தில் வந்து அனுகுணம் பண்ண முடியாது செஞ்சு விட்டார் ஒரு உதணி தீர்த்தத்தை போல அவள நீர்க்க இருக்கக்கூடிய கஞ்சியை கொடுத்து குடிசை வந்து ராவராவா ஒரு நாள் ராத்திரி முழுக்க தங்கி இருக்கும்படியா விருது செஞ்சு விட்டார் பகவான இதெல்லாம் இருக்கு ஒரே ஒரு பழம் ஒரே ஒரு புஷ்பம் ஒரே ஒரு இலை ஒரு உதுணி தீர்த்தம் கொடுத்தா வரும் பக்தியோட குடு அதை நான் பரம சந்தோஷத்தோடு ஏற்றுக்கிறேன் ஆனா அந்த ஒரு புஷ்பத்தையும் ஒரு பழத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணுமே நமக்கு தெரியல உலகத்துல பயனால் உலகத்தில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை பேர் பகவானை நினைக்கிறான் பகவானுக்காக ஒரு பழத்தை கூட அர்ப்பணம் பண்ணுறதுக்கு எத்தனை பேருக்கு மனசு வருது அப்படின்னு சுவாமிக்கு பழம் நைவேட்யம் பண்ணுவோம் அது இருக்கத்திலேயே சின்ன பழமா ரொம்ப தப்பான அம்பாளுக்கு <The> இதை உத்தவருக்கு உருதேஷன் சுவாமி சர்மா இது உலகத்துல ரொம்ப இஷ்டமோ ரொம்ப பிரியமான வசுவோ அதை பகவானுக்கு நிவேதனம் பண்ணு அப்பதான் அனந்தமான பலன் கிடைக்கும் அப்படின்னு விட்டா ஆனா அது பிரயோஜனம் இல்லாத வசுவை பகவான் கொடுக்கணும்னு தோணுது இன்னொரு திருஷ்டா சொல்றேன் ஆத்துல ஏதோ ஒரு டம்பாவில என்ன நல்லெண்ண வச்சிருந்தா ஏதோ அவசரமா ஏதோ மொழாபடிக்கு எண்ணெய் விட்டுவிட்டு மூளை சரியா மூணு மறந்து பேடாமல் அவசரத்தில் அறகுறையா மூடி இருக்கு போய் படுத்து விட்டா எல்லாரும் காற்றாலேருந்து பார்த்தா ரெண்டு சின்ன கரப்பு விழுந்திருக்கு அந்த எண்ணெயில இனிமே இது வந்து நாம நாம சாப்பிடத்துக்கு உபயோகப்படுத்த முடியாது மொளாப்பிடிக்கு விட்டுக்க முடியாது நலனையும் ஒட்டுக்க முடியாது அதனால இனிமே சரி வழக்குக்காவது இருக்கட்டும் வழக்கில் கொண்டு போய் அந்த கரப்பு விழுந்த எண்ணெயை நமக்கு உறவாவது பகவானுக்கு உதவும் அப்படின்னு நினைக்கிறோமே இருக்கா இல்லையே நீ என்னாம சாப்பிடல சாப்பிடறது எல்லாமே தானே போறது அது இவ்வளவு நூறு கிராம் என்ன ஏதோ அம்பது கிராம் எண்ணெய் மிச்சம் இருந்தது நீ என்ன பெரிய பங்களா கட்டோட பெரிய சொத்து சேத்து முறைகா வாழ்ந்தா பண்ணிட்டு போ பலவானுக்கு கொண்டு போய் அதை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றதுங்கிறது அதுவும் சரியில்லை வீணா போன வசித்துவ பசுக்கு வைக்கிறேன் வீணா போனது போய் வேலைக்கார குடுக்குறேன் அதுவும் சரியில்லை அந்த ஜீவனுக்கு பசிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் நீ நீ சாப்பிட்டப்படும் சரி ஆனா வீணா போன மட்டும்தான் குழு வீணா போன ஒரு வசுவா யாருக்கும் கொடுக்கப்படாது வைக்கணும் அதுவும் நீ அடுத்தாலும் இருக்கலாம் இப்ப வீணா போனதா வச்சா உனக்கு அடுத்த வைக்க போறாலும் தெரியல அதனால சாப்பாடு கிடைச்சா பசுவா இருக்கும் சாப்பாடு கிடைச்சாலே பிரிச்சு பசு போ மாத்தா அதனால நல்ல வஸ்துவா கொடுக்கணும் எதுவா இருந்தாலும் நமக்கு வேண்டாங்கிற ஒரு வஸ்துவ வேற ஒருத்தருக்கு இது ஒரு பேசிக் பிரின்சிபிள் லைஃப்ல இருந்தாலும் அது ரொம்ப மனசை ரொம்ப சுத்தம் பண்றதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கும் ஒரு பழத்தை கூட பகவான் கூட கொடுக்க முடியல சொல்ல முடியுமா இறங்கி வந்து எனக்காக நீ ஒரு பழம் கொடுக்க வேண்டாம் நீ சாப்பிட நீ சாப்பிட போது கிருஷ்ணா படம் சாப்பிடு ஒன் வயிறு ரொம்ப பொருள் எனக்கு வந்து சேர்ந்ததாகவும் எடுத்துக்கிறேன் யாருக்காவது காசு தானம் பண்ணிவிட்டா கடனா திரும்பி வரல புத்தகம் விட்டா புஸ்தகமும் பணமும் வெளியில வேற ஒருத்தன் கையில போய் மாட்டி விடுச்சுன்னா போனது போனது தான் விட்டா திரும்பி வந்தா எப்படினா புத்தகம் ஒரே டே சித்திலமா போய் வரும் ஜீர்ணம் பணம் ரொம்ப அஞ்சு ரூபாய் திரும்பி வந்தா பத்து ரூபாய் திரும்பி வராதுன்னு தெரியும் அதை போய் தனி ஒரு சசனா அர்ச்சனை பண்ணிட்டு மனசாந்தி கிடைச்சிருந்திருக்க பகவானுக்கு அர்ப்பணம் கிருஷ்ணா மனசுல நினைச்சிருவா மனச நினைக்கணும் அவன்கிட்ட போய் சொல்லப்படாது அவன் ஏற்கனவே சாதனம் நினைச்சிருக்கான் அவன் கிட்ட போய் சொல்லி விட்டாக்க அவன் இன்னொரு பத்து ரூபாய் சேர்த்துனா ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே வயது அப்படின்னு சொல்லுவான் அதனால அவன் கிட்ட சொல்லப்படாது ஆனா மனசுல எப்போதுமே hands on him. It is always a very wise policy to restrict the amount of the loan to the capacity to bear the loss. If this happens, not months after there comes, It not meillä is expected, it will result in a ere we have already written it all. That means, it will start taking autoenza and get rid of it to I come now. His Тоquate, the Program, the one different நீ என்ன செய்யோ அதை எனக்கு அர்ப்பணமா பண்ணு நீ என்ன ஹோமம் பண்றியோ அது எனக்கு அர்ப்பணமா பண்ணு எதை தபஸ் பண்றியோ எனக்கு அர்ப்பணமா பண்ணுங்க தபஸ் பண்றதை எப்படி அர்ப்பணம் பண்ண முடியும் நாம எங்க தபஸ் பண்றோம் அப்படின்னா பெரியவா அதுக்கு ரொம்ப ஒரு திருஷ்டா சொல்லுறான் தப்பாங்கிற தாத்துவே தப்பங்கிற தாத்துவானது உஷ்ணம் அர்த்தம் ரொம்ப உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய தப்பனக்க அப்படி சூடு பண்ணி ஒரே அடியா தவிக்க விடறது அந்த வாழ்த்தைக்கு அதான் அர்த்தம் அதனால பழைய காலத்துல பஞ்சாங்கி பண்ணுவா நாலு பக்கத்துலையும் அக்னி மேல சூரியனுடைய அக்னி எப்ப கோட சித்திர வைராசியில இந்த காலத்துல அங்கிருந்தா சௌக்கியமாக இருக்கும் அந்த சூடு குளிர் காயறதுன்னு சொல்லுவாங்க பழைய காலத்துல ரூம் ஹீட்டர்ஸ் எல்லாம் வராத காலத்தில் நான் குழந்தையா இருக்கும் பார்த்திருக்கேன் பம்பாயில கூட ஒரு சால்ல ஒரு எட்டு குடும்பங்கள் இருந்தாக்காத்திரி எட்டு மணி ஒன்பது மணி ஆச்சுனாக்க மாலை மாசத்துல அப்படி நாலு கட்டையை போட்டு ஒரு பெரிய பான் ஆட்டமா பண்ணி சுத்தீவிரம் பேசுகிற அது அக்னி பஞ்சாக்கினி தபஸ் ஆகாது கோல காலத்துல பஞ்சாக்கினி தபஸும் இந்த குளிர்காலத்தில் கருத்துல பண்ணுவா பெரிய ரிஷிகள் அந்த மாதிரி ஒண்ணு தபஸ் பண்ண போதில் ஆனா ஜீர கையை உடம்பு அந்த மாதிரி ஆனால் ஒரே அக்னியாட்டமா இந்த ஜூரம் வந்து பாதிக்கல இது நான் உனக்காக பண்ண தபசா இருக்கட்டும் நடுவில் நினைச்சுட்டான் போயிடுன்னு தெரியத்துக்கு நடுவில் ஒரு துஷ்டாந்தம் சொல்றதுண்டு உத்தியோகத்துக்கு போய் சாயங்காலம் திரும்பி பெற வேண்டியிருக்கு இப்பதான் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்குள்ளதான் extremely the proliferation of private vehicles two wheels and four wheels ella nariyega road la vandhuchu oru 20 varsham minadi paathina ipo even spite of all this proliferation of private vehicles still the public transport system is always very overloaded abudha irundirukku adu bus la poi paakumbodhu paatha theriyudhu endha oora vandhalum avan peak bus la erana mudiyala erana iranga mudiyala abudha irukku thottinu pora velila oru kaal ulla oru kaal karanam unda pirama ranam thottinu pora ee bus la edho edhi aramana neram mukka neram on destination ஒரு கால தொங்கறதாவது உனக்காக நான் செய்யக்கூடிய தப்சா இருக்கட்டும் நினைச்சு விட்டான் பகவான தபஸ்தேயா தற்கு மத்பனம் ரொம்ப சுலபமா சொன்ன இந்த சுலோகத்தை அப்படியே அத பிரதம புருஷத்துவ உத்தம புருஷன் உத்தம புருஷத்துவ மாற்றி அத பகவானுக்கு அர்ப்பணமா சொல்லுவா எக்கரோமி எதாமிகோமி ததாமி எத் எத்தபாமிஸ்னேய தற்கரோமி ததர்ப்பணம் அப்படின்னு தெரியவாள்ல சொல்லுவா ஆனா சாப்பிடறபோது பகவானுக்கு கிருஷ்ணார்ப்பணம்னு நினைச்சுன்னு சாப்பிட தோணணுமே தபஸ் பண்ணும்போது கஷ்டம் வரும்போது இது பகவானு காசு செய்யக்கூடிய தபஸ் கஷ்டத்தின் போது தோணணுமே கொடுக்கிற போது கிருஷ்ணா ஏற்படும் மனசுக்குள்ள தோணணுமே அந்த எண்ணம் லேசில வராது சாப்பிடுற போது கோவிந்தான்னு சொன்னாக்க ரொம்ப புண்ணியம் கோவிந்த கோவிந்து கோவிந்தான் சாப்பிடணும் சொல்ல மாட்டான் வேற ஊர் அவள் பொட்டியை பார்த்து மாட்டான் நீ சாப்பணம் பண்ணுறது எனக்கு நீ கொடுத்து இதை பண்ண முடியுமோ சிம்பிள் பண்ணி காட்டுவிட்டால் உனக்கு அர்ப்பணம் ஆனா நான் உனக்கு அர்ப்பணம் பண்ணதாக நீ இழுத்துக்கணும் நான் வேற எக்ஸ்பிரசி சேசோ ஆர் நாட் உனக்கு அர்ப்பணம் நான் சொன்னாலும் சொல்லாம போனாலும் உனக்கு அர்ப்பணம் பண்ணதாக நீ இழுத்துக்கணும் எப்படி ஜப்போ ஜல்பா சகதம் அப்பி முத்ரா கிப்பாட்சிணியமணம் அசநதி ஆதி பிரணாமலே விலசல்பல்பம் சன்ன வாஸ்தவத்தை நான் பேச மாட்டேன் பேசறதுதான் பேசல போல இருக்கும் வாஸ்தவத்தை நமக்கு தெரியல நாம ரொம்ப பிரமாதமா பேசணும் நினைச்சு இருக்கோம் அது வேற யாராவது ஒருத்தர் கேட்டானா அது ஆப்ஜெக்டிவா அசஸ்மெண்ட் கிடைக்கும் என்னவோ பேசு நமக்காந்து முடியாது சொல்ல மாட்டோம் பின்னாடி போய் சொல்லுவோம் என்ன பத்தி என்ன சொல்றோ தெரியாது பேச்சு பேசலா இருந்தா கூட அதை ஜபம் பண்ணதாக உன் நாமாவை ஜப்பம் பண்ணதா நீ எடுத்துக்கணும் அம்மா உன் மகாமந்திரத்தை ஜப்பம் பண்ணதா எடுத்துக்கணும் ஜப்பம் பண்ண சொன்னா வணங்காது பேசுறது ஊர்வம் பேசுறதும் நிறைய பேசுவாங்க இதெல்லாம் பிராக்டிக்கலா நிறைய பாக்குறோம் ஒருத்தருக்கு நிஷ்மஸ்ட பெரியல் நஷ்டமாயிருக்கு லட்சக்கணக்காக நஷ்டமாயிருச்சு நான் வாரத்துல ரொம்ப விஷயம் எனக்கு பரிச்சையும் ஒரு ஸ்லோகம் அரை ஸ்லோகத்தை சொல்லி ஜபம் பண்ணுங்க நிச்சயம் ஒரு ஆயிரம் ஆவத்தி பண்ணுங்க அரை மணி நேரம் தான் அதுக்கு மேலே ஆகாது அரை மணி அவளுக்கு வேற ஒன்னும் அனுஷ்டானம் கிடையாது எனக்கு மொத்தமா அஞ்சு நிமிஷத்துக்கு மேல அனுஷ்டானம் கிடையாது இந்த அரை மணி நேரம் இதை பண்ணுங்க ஒரு ஆயிரம் ஆறு பன்னேழுனா பல பேருக்கு இந்த குணம் கொடுத்துருக்கு உங்க நஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாயி உங்களுக்கு மறுபடியும் மனசுக்கு ஒரு சாந்தி இருக்க முடியும் ஒரு பைனான்சியல் ஸ்டெபிலிட்டி இருக்க முடியும் சொல்லி சொன்னேன் ஒரு விஷயம் கழிச்சு அந்த ஊருக்கு போனேன் போன ஜம் நடந்து வரமாட்டேங்குது நிறைய ஊரில் இருக்கிறார் அந்த சமயத்தில் இது ஜபம் பண்ண நமக்கு தானே ஒரு லாபம் தனக்கான ஒரு லாபத்துக்காக தானே கூட பண்ண முடியலையாக்க இப்ப வேற யாரும் செய்ய முடியும் நமக்காக இப்ப எல்லாத்தையும் சம்திங் ஒரு பிராயிச்சுனாக்க எத்தனை ரூபாய் செலவாகும் இருக்கா உடனே ரூபாயை கொடுத்து யாராவது உத்தர எஜமானசீன संकल्प பண்ணின்னு பண்ணிட்டாக்க இங்க சரி ஹேப்பி ரூபாயை கொடுத்துட்டா அப்புறம் இவன் அந்த பக்கத்துல இருக்க மாட்டான் நீ எங்கயாவது பண்ணி நீ பிரசார சொன்னா கூட போறோம் அப்படிங்கலாம் இந்த சனல் பாண்டே இந்த पर्सनल இன்வால்வ்மென்ட் ரூபாயை கொடுத்தா முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறான் பெரியவளன் ரூபாயை கொடுத்தா முடியாது உனக்கு पर्सनल இன்வால்வ்மென்ட் இருக்கணும் அதுவும் நமக்குன்னு கார்மனும் ஒரு கர்மா பண்றதுக்கு போது உனக்கு நீ தான் डायरेक्टली இன்பால்ட் பாக்கி உனக்கே அக்கறை இல்லனா வேற ஒருத்த யாரோ ஜெகினே கொடுத்து ஒரு புரோகிதரை பண்ண சொன்னாக்க அவருக்கு எப்படி அக்கறை வரும் உனக்கே அக்கறை இல்லனா அவருக்கு எப்படி அக்கறை வரும் நாம நம்மகார் பத்து முதிரைகள் காயத்ரிக்கு இருபத்தி நாலு முதிரைகள் காயத்ரி ஜெஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பேன் சகலம் முத்ரா சில்பம்னா தானே அர்த்தம் எப்படி ஒரே போஸ்டர்ல அந்த மாதிரி சில ஜாடகள் காட்டுப்பேன் ரொம்ப குழந்தைகள் நம்ம தேசத்துல கிரிக்கெட்ல ஒரு பெரிய மோகம் இருக்கணும் திருவிழா எல்லாம் விளையாடிப்போம் விளையாடும் போது அதுவும் நடந்து இந்த வயலுக்கும் ஒரு ஃபீவர் ஏறிடும் ஆனால் இவையிலும் பெரியனல் லெவன் that நினைந்துரேஷன் பண்ணம் அந்த உனக்கு காட்டக்கூடிய முதிரையாக எடுத்துக்கணும் ஒரு எக் கோவில் ஆனா சு தேவையில்லாதோ ரொம்ப கடைசியில ஏதோ ரொம்ப டிஸ்டென்டா ஏதோ ரிலேட்டிவ் என்ன தெரியாது அனாச்சாரத்தை போய் ஷாப் விட்டு சம்பாதிச்சு நினைச்சாலே அனுகூலம் நீ நினைச்சாலே அனுகூலம் இருக்கிறவன் வராமல்கானே அனுகூலம் உனக்குன்னு ஒரு நிவேதனம் பண்ண மாட்டேன் ஆனா நான் என் வயத்துக்கு வேலை வழக்கு கொடுத்துட்டே நான் சாப்பிடுறது எல்லாத்தையும் உனக்கு கொடுக்கக்கூடிய ஆகுதியாக ஹோமத்தில் அம்பாட மகாமந்திரத்தால் ஹோமம் பண்ணி அப்படி கடைசியில குரு கிரம குணசரீர நித்யோஜ்வலே ஷடங்க பரிவாரித்தே கலிதகேஷ புஷ்பாஞ்சலி நமோ தேவியை என்று இந்த மாதிரி மகாமந்திரங்களை சொல்லி அம்மாளுக்கு ஆகுதி கொடுத்ததாக நீ எடுத்துக்கணும் எத நான் சாப்பிடுறத இப்படி நான் பெரிய சண்டிஹோமம் பண்ணி பூர்ணாவதி கொடுக்கிற மாதிரி நீ எடுத்துக்கணும் அசனா தியாவுதி விதி அப்படின்னா சாப்பிட போய் ஆகுதி வேற ஒரு கான்டெக்ட் வயத்துல ஒரு அக்னி ரூபத்துல இருக்கா அகம் வைஸ்வால தேகமாசித்தான் அன்னம் சதுர்விதம் நான் ஜாகராக்னி ஸ்வரூபமா இருக்கேன்னு பகவான் சொல்றேன் அந்த அக்னியில கொடுக்கக்கூடிய ஆகுதியான் நான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு இருக்கு அதனாலதான் அதுக்கு சுவாகா காலத்தோட பிராணாயஸ்வாகா அபான சமஸ்வ இப்படி பிராண ஆரம்பிச்சு அபா பிராணம் அபானம் சமான் இந்த அஞ்சுக்கும் கொடுத்து ஒரு கடைசியில இப்படி ஆறு ஆகுதிகள் கொடுக்கிறது பிராணாகுதியு கொடுக்கிறது ஆகுதினா அக்னியில குடுக்கக்கூடிய ஆகுதிக்குதான் ஆகுதியும் வேறு உள்ள ஜாட்டாக பகவான் இருக்கிறதுனால தான் இதுக்கு பிராணாகுதியு பேர் வந்தது அது நான் சாப்பிடக்கூடிய சாப்பாடுதான் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய ஆகுதியாக இருக்கட்டும் அசனாதி ஆகுதி விதிகிற அசனாதி ஆகுதி விதிகள் சொல்லிவிடலாம் இவ்வளவு அழகா சுலோகம் ஆச்சாரிய சுலபமாக சுலோகத்தை சொல்லிவிடலாம் ஆனா அதுல எவ்வளவு இம்ப்ளிகேஷன் இருக்குன்னு பார்க்கணும் ஆகுதி கொடுக்கணும் இந்த ஒரு ஹோமம் பண்ணாக்க ஹோமத்துக்கு சாதாரணமா அவிசு சமித்து ஆஜம் இந்த மூணு சித்து அண்ணம் ஆட்சியம் வந்துதான் ஒரு ஹோமத்துக்கு வேணுங்கிற குளிச்சுட்டு அப்ப நிச்சயமே நாம சாப்பிடுறதுதான் ஆகுதி நித்தியமே குளிச்சுட்டுதான் சமைக்கணும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இதுதான் மேடையில சொல்லும்படியா வந்துட்டேன்னு வருத்தமா தான் இருக்கு இருந்தாலும் ரொம்ப பரவலாப்பு எடுத்து ஏன்னா டைம் நிச்சயமாக நினைச்சிருக்கோம் குக்கரை வச்சுட்டு அப்புறம் குளிச்சுட்டு எல்லாத்தையும் சமையல்லாம் பண்ணி விச்சுட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா ஆவிஸ் கிடைக்க சௌகரிய இருக்குன்னு ரொம்பவே நினைச்சிருக்கேன் குளிச்சுட்டு சமைச்சாலும் சமைச்சுட்டு அக்னி தான் தெய்வம் அக்னி திருஷ்டதி பிராமணனுக்கு எங்க தெய்வத்தை அக்னி தான் பிரத்யமான தெய்வம் அதனால இன்னைக்கு சில உடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அடுப்ப சமையல் எல்லாம் முடிச்சு அடுப்பை அலங்கின உடனே ஒரு ரெண்டு ஏழை கோலம் போட்டு வைப்பா அடுப்புல ஏன்னா அது அக்னிவோத்திர வேதியில கோபம் போடுற மாதிரி ஒரு தாபரியம் அதை நினைச்சின்னமாக்கள் போடுறாரோ இல்லையோ தாற்பயம் தான் இல்லைன்னா அடுத்துல போய் கோபம் போட வேண்டிய விஷயம் என்ன சொல்லுங்க இது அக்னிவோத்திர வேதி உபாசன வேதி நினச்சிட்டு கோலத்தை போட்டு வைக்கிற சுவாமிக்கு போற போது குளிக்காம போவாளோக்குலம் குட்டும் தான் கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்மரணம் இருக்கு கேரளத்துல இன்னும் கொஞ்சம் தீவிரமாவே இருக்கு அதா ஸ்தானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற என்னோட ரொம்ப ரொம்ப பக்தர் வச்சார் குருவாரப்படும் பத்தி அவருடைய கூட பெருவர் அவர் மாதிரி வெளியில் இருந்து நான் சேமிச்சுட்டு வருவேன் வெளியில அதனால நான் உள்ள வரதில்லைன்னு வச்சிருக்கேன் அவர் சுவாமி தரிசனம் வழியிலிருந்து பண்ணிவிட்டா கூட அவர் பாரதேன் இன்னைக்கு வெளியில போனா ஆபிஸ் ஒர்க்காக எத்தனையோ வேலை பழக வேண்டியிருக்கு பல தீட்டுகள் அந்த திருப்போடு கோவிலுக்கு வேற வேலை இல்ல அவருக்கு வேற வேலை இல்லை அவர் வேற ஊர்ல சொல்ல இந்த ஊர்ல இந்த கோஷ்டிலேயே அந்த தர்மம் ஆனது யாருமே எந்த தர்மமும் யாராவது இப்ப ஒரு அம்மா கரடியா கத்துட்டமே சந்தியானம் பண்ணுவோன்னு உனக்கு வேலை இல்லையம்மா இவன் நான் எனக்கு என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் ஸ்ரீயா இருந்தேன் புருஷாவே நம்ம ரெண்டு பக்கத்தையும் திருஷ்டா சொல்லறாங்க நமக்கு ஒண்ணு வித்தியாசம் ஒண்ணும் இல்லையே அதனால வேற வேற இல்ல பார்த்தாலும் நிலச்சி நிற்கும் எனக்கு இருந்தாலும் நம்ம கூடலுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பண்ணப்படாது டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு யோஜனை பண்ண அந்த கலாச்சாரம் வந்து அடியோட பேடும் இது ஒரு பெரிய ஒரு ஒரு தர்மம் நம்ம தர்மத்தில் மாத்தம் தான் இப்படி சொல்லிக் கொடுத்துருக்காங்க வீதி மதங்கள் எல்லாம் தனிய ஒரு கோவில் ஒவ்வொரு முறையும் திருப்பி திரும்பி வாரம் வாரம் பகவான் அந்த பெரியக்கூடிய கலாச்சாரத்தை அப்படியே ஒரே தலைமுறையில் ரொம்ப வருத்தமாக இருக்கக்கூடிய விஷயம் ஆயிரக்கணக்கான ஒரு குடும்பங்கள பெரிய நல்ல சதாச்சாரத்தோடு இருக்கக்கூடிய குடும்பங்கள் பால் கூட குடிக்காம காச்ச மாட்டே பாலுக்கு மூட்டினாலே அது ஒரு ரொம்ப குறைச்சலான ஒரு காரியம் அதனால ஆகுதியா குடுக்கணும் சாப்பிடுறதெல்லாம் ஆகுதி சாப்பிடறதெல்லாம் அக்னியில குடுக்கக்கூடிய ஆகுதினா அக்னியில குடுக்கக்கூடிய பொருளுக்கு எவ்வளவு சுத்தி இருக்கணுமோ அத்தனை சுத்தி இருக்கணும் அந்த அந்த அந்த நாள் நாளை பாக்கிள் குளிச்சுங்களா ஒதுக்கி வச்சிருக்காம என்ன நினைக்கணும் எப்போதும் அவங்க கம்பல்சரியா ரிட்டையர் சொல்ல முடியாத உடம்பு தென் இருக்கிற மட்டும் அப்படியே நினைச்சா கூட மாட்டுப்பண்ண நினைப்ப மாட்டு வந்து மாமியா பேசு கொடுக்க கூட செஞ்சு கொடுக்கப்படாத அப்படின்னு நினைப்பா மாட்டுப்பண்ணா இருக்கக்கூடியவா நினைப்பா அப்படிவா நினைக்க அவன் நினைக்க கூடிய நினைக்காத மாட்டுப்பண்ணா இருந்தா கூட அவன் நினைக்காம இருக்கணும் இந்த அம்மா வயசான காலத்திலயும் போய் நின்று சௌஜரியம் நாம மறுக்க முடியாது அதனால ஞாயிற்றுக்கிழமை இல்ல ஏகாசி நிற்கிறது ஏகாசி பலகாரம் பண்ணக்கூடிய கிரகங்களில் கூட சாதம் அடிக்கிறதே சீதமாக தோணவு ஏன்னா குழந்தைகள் ஒவ்வொன்னு ஒரு பலகாரம் கேட்கிறது ஆளுக்கும் பலகாரமா பண்ணி கொடுக்க ஒரு சாதம் குக்கர் சீக்கிரமாக இருக்கக்கூடியதான் இருந்தாலும் கூட ஒன்னி மேடம் நமக்கு மாசத்துல ஒரு மூணு நாளாவது ரெஸ்ட் அதான் பண்ணி போட்டு நாம சாப்பிடுவோம் கொடுத்திருக்கு நினைச்சுட்டா அது குறையா தோணாது சமயத்தில் அவ புருஷாவது கத்துக்கிட்டே ஒரு அந்த மாதிரி பக்தியோட தூய்மையோடு செய்வோமோ அந்த மாதிரி ஒவ்வொருமான பிறந்த நமஸ்காரம் போது அப்பதான் உடம்பு எதுவும் வலிக்கிற மாதிரி தோணும் பாக்கி எல்லா காரியத்துக்கும் உடம்பு நல்லா தெம்பா இருக்குற மாதிரி இருக்கும் ஆனா யாரையும் குறிப்பிட்டு சொல்லாததுனால தைரியமா சொல்லப்படுகிறது சொன்னா சொல்லப்படாது பொதுவாக போது வித்வுட் நேமிங் இண்டிவிஜுவல் பார்க்கிற போது நாம் அப்சர் படி பார்த்தா தெரியும் சரியா இல்லையா நீங்களே யூ கேன் ஓன் ஜட்மெண்ட் சக்கு சிலாத வாழ்க்கை காரணம் அங்க வந்து ரெண்டு மணி நேரம் உட்கார முடியாது அப்படின்பா இதுவே ரெண்டு மணி நேரம் அதுக்காக தான் ஒரு முப்பது நாற்பது வருஷம் சேர் ரொம்ப குறைச்சா இப்ப ரொம்ப பேருக்கு ஒரு ஐம்பது வயசு உட்கார முடியறது இல்லை சரீர சௌரியத்தை உத்தேசம் பண்ணி ஏற்பாடு பண்றாலும் நிறைய கீழே உட்காந்து அவளுக்கு எவ்வளவு சௌரியம் இருக்கும் அந்த வரிசைகள் சேர போட்டு அவளுக்கு உக்காந்து சௌரியங்கள் எல்லாம் கொடுத்துருக்கா ஆனா சத்தையில்லாதவனுக்கு எதோ ஒரு காரணம் பண்ணுவோம் என்னால சேர்ந்தாப்படியாது எல்லாம் சொல்லுவோம் அதே ஆசாமி ஆற்றுல உட்காந்து மணிக்கணக்காக உட்காந்து தொட்டிக்கு முன்னாள் உட்காந்து அந்த பக்கம் ஆசாம அதெல்லாம் முடியறது நமஸ்காரம் வரும்போது மாதிரி முடியலை வேற எங்கயாவது எஸைஸ் பண்ண சொன்னாக்க எங்கயாவது ஜிமேஷியத்தில் எக்ஸசைஸ் பண்ண சொன்னா பண்ணுவோம் தண்டால் எடுக்கணும்னா எப்போம் ஆனா ஏன்னா ப்ரோக்ராம் வெயிட் ரிடியூசிங் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் ஏதாவது நீடு எத்தனை பேர் பாருங்க டென்னிஸ் ஷார்ட்ஸ் டென்னிஸ் ஷர்ட் டென்னிஸ் ஷூஸ் எல்லாம் போட்டு கால் எத்தனை பேர் ஜாகிங் எல்லாம் ஓடலாம இருந்தோம் காலத்தால் துன்பு மாசத்திலேருந்து பஜனை போடனா நாமசங்கீர்த்தனா பண்ண மாட்டான் அது வந்து ஷூ போட்டுன்னு எப்படி ஜாக் பண்ணிட்டு ஓடுறோம்னாக்க இவன் ஓடனா பரவாயில்ல பக்கத்துல ஒரு நாய ஆயிடுச்சுன்னு ஓடுவோம் காலத்தால அதுக்கு இவனுக்கு கம்பெனி நாய் அது ஒரு கலை நமஸ்காரம் பார்க்கணும் எட்டு அங்கங்கள் பூமி புருஷாவா இருந்தா ஸ்திரிகளா இருந்தா அஞ்சு அங்கங்கள் வயலும் மால் தோளும் பூமியில படப்படாது சுமக்கக்கூடிய வயது அந்த குழந்தை கொடுத்து புஷ்டியா வளர்க்கக்கூடிய மார்பு அதெல்லாம் பஞ்சாங்க நமஸ்காரம் அஷ்டாங்க பஞ்சாங்கம் தான் ஆத்தில இருக்கக்கூடிய இல்ல அஞ்சு அங்கங்கள் பூமியில படுறதுன்னு அர்த்தம் அங்கேயும் அஞ்சு அங்கங்கள் இருக்கு வேற அது தித்திவாரம் நட்சத்திரம் கரணம் யோகம் இந்த அஞ்சு சேந்திரத்தினால பஞ்சாங்கம் புருஷாளுக்கு இந்த மூணு பாகமும் சேர்ந்து எட்டு அங்கங்கள் பூமியில் பண்ணணும் ஆனால் சாஷ்டாங்க நமஸ்காரம்னா எட்டு அங்கங்கள் பூமியில் பண்ணணும் சரி நமஸ்காரம் பார்த்தீங்கன்னா அந்த கையில் உள்ளங்கையும் கால் மாத்திரம் கீழ் இருக்கும் வேற எந்த அங்கமுமே படாது ஏன்னா வேற ஒண்ணும் He is a man who is here, a fan-shed man who is here. He is a man who is here, he is here. He is a man who is here, he is here. He is here, he is here, he is here. More to please his wife rather than to please the deity, or to please himself. ரொம்ப சொல்ற பல குடும்பம்யிட்டு நமஸ்காரி ஜம்முன்னு கல என் அதுமாவது பேண்ட் பளப்படாது கையின் கால மாத்தி நமஸ்காரம் ஒரு தத்து பண்ணுமா அபாலஜி பண்ணாக்கி கோர்ட் மே நாட் அபாலஜி என்ன சொல்லுவோம் ஜட்மெண்ட்ல எழுதுவான் appears to have come from the lips and not from the heart of Himma. அنا கதிக்குதுன்னு என்ன வரணும் ரிகிரட்ங்கிறது தப்பு பண்ணிட்டோமேங்கற சாபமான மனசுல என்ன வரணும் சின்ன ஊசர திட்டி பண்றதுக்காக வெளியில கோர்ட்ல இருந்து வெளிய திட்டி போறதுக்காக சாரின்னு சொல்லிற குழந்தைகள் எல்லாம் இப்படி பண்ணுவாங்க சாரி சாரின்னு இங்கயோ பாத்து சொல்லி நிக்கிற கோளு சாரின்னா அர்த்தமே அந்த மனசுல இல்ல இது சும்மா ரீலி ஃபீல் சாரி பண்றதுக்காக சின்ன ஒரு ஃபேண்டஸி பண்றதுக்காக சாரி இன்சூரன்ஸ் இருக்கா அந்த மாதிரி நமஸ்காரம் சும்மா நமஸ்காரம் பேர் கேட்க நமஸ்காரம் பண்ண போறாது மனசு போய் ভগব한테 போய் நமஸ்காரம் பண்ணணும் இந்த எதுமே शरीரும் என்னுடையது இல்ல இந்த శరీரம் உன்ன சரி நமமாங்கிறதுலாம் நமகான்னு ஆயிடுச்சு எதிரும் இல்ல அப்படின்னு எல்லாத்தையுமே நமஸ்காரத்தில் போயிடும் நமஸ்காரம் மனசு முதல்ல அதாவது மனசா அப்படி நமஸ்காரம் உனக்கு நமஸ்காரம் ஒழுங்கா பண்ண மாட்டேன் கை கூப்பிட்டு உடம்புல தெம்பு இருக்கிறது நமஸ்காரம் உண்டு நமஸ்காரம் குறையும் இருபத்தஞ்சு வயசுல இருக்க தெம்பு வயசு தான் பண்ண முடியாதுல தெம்பு இருக்கிறது நிறைய நமஸ்காரம் பண்ணுவி இருக்கு அன்னைக்கு முடியாத போகக்கூடிய சமயத்தில் சேர்த்து அன்னைக்கு சேர்த்து இன்னைக்கு நமஸ்காரத்தை சேர்த்து வச்சுக்கணும் அன்னைக்கு ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியாம வயசான காலத்துக்கு மக்கு செது கொடுக்கிறது பின்னாடி வேணுங்கிறத முன்கூட்டி சேர்த்து வைக்கணும் பணத்தை சொல்லு சேர்த்து வச்சுட்டா அவனுக்கு எப்படியோட நடக்கும்படியா தர்மம் சேர்த்து வைக்கிறேன்னா இருக்கும் என்ன எங்கேயோ இருக்கா வயசான காலத்துல இங்க இருக்கா பணம் இருக்கு ஒரு வெந்நீர் வேணும்னாக்கறதுக்கு ஆள் இல்ல ஒரு சின்ன குக்கர் சின்னதான் தெரியும் ஒண்ணு பண்ண முடியாது ரஷதா தேசாம் அங்க ராமாயணத்துல ராஜ்மிகிருஷ்ண இஷ்வம்சத்தில் வந்த ராஜாக்களுக்கு எது ரஷ எது ரக்ஷ இதர் கேட்டகரி செக்யூரிட்டி உடனே வாழ்க்கை அந்த கமாண்டர் கமாண்டர் என்னூரிட்டி ஒன்ட்ரலிஸ்டன் என்னாச்சு பல வருஷங்களுக்கு முன்னாடி ஆச்சா இல்லையா அதனால வேலையே பயிரமைய ஆரம்பிச்சுடுச்சினா அவர் மனுஷனால இல்ல செக்யூரிட்டி கார்டு போட்டு பரிசா கோடிக்கணக்கான ரூபாய் செலவிச்சு செக்யூரிட்டி கார்டால் கிரியேட் பண்ணுவாங்க சிடைத்தால தர்மத்தான் புறாக தானி தேசம் தர்மேக ரக்ஷம் வால்மீகி தர்மம் ஒண்ணுதான் ரக்ஷன் வேற ரஷ கிடையாது வேற ரஷ தேவையும் தர்மத்துடைய ரட்ச இருந்து வியாதி வந்து தவிச்சு போறான் யாரும் தடுக்க முடிஞ்சது எந்த கவர்மெண்டாவது தடுக்க முடியும் ஒன்னும் தடுக்க முடியாது மிருத்து வியாதியையும் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது தர்மம் ஒண்ணுக்கும் அந்த தர்மத்தை சம்பாதிக்கிறத மன்னின்னு இருக்கும் தர்மம் தான் நமக்கு ரக்ஷன் சுவாமிக்கு நமஸ்காரம் பின்னாடி ஒரு நாளைக்கு நமஸ்காரம் பண்ண முடியாம என்ன பண்ணுவதுன்னு நமஸ்காரம் பண்ணணும் பாராயணத்தையும் பண்ணணும் பின்னாடி உபவாசம் இருக்க முடியோ உடம்புல தாங்காதோ உடம்புல தெம்பு இருக்க போது உபவாசத்தை அது சில பேருக்கு தெரியாம இப்ப என்ன அப்புறமா பார்த்துக்கலாமே பாத்துக்கலாமே நினைக்கிற இப்ப நீ எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சு இந்த சமஸ்கார தொடர்ந்து நமஸ்காரம் படுத்து குப்பிரிக்க படுத்துற பொழுது நமஸ்காரம் நீ எடுத்துக்கணும் ஒரு நல்ல படையிலும் அஞ்சு சாத்தமாக உனக்குன்னு ஒரு சுகந்த சமர்ப்பணம் மாட்டேன் ஆனா எனக்கு விழுந்து நம்ம குறைச்சதில் அது எதுக்காக செய்யணும் அப்படின்னு அங்க குறைக்கணும் தான் தோணுது பல கோயில்கள் இல்லை நான் பிரசித்தமான கோயில்கள் வந்து பேசுறேன் திருப்பதியிலோ குருவாயூர்லயோ சபரிமையில அங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வைபவமா நடந்து For for every you have got thousands of temples which which are are not known practically கூட வழிக்கு வழி